நம்பர் ரெண்டு ராகவேந்திர சுவாமி கிரேஸ் ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் ஆஃப் ராகவேந்திர பேங்கிள்ஸ் மை ரைட்டு ஹேண்ட் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் முதல் பல தடவை மந்திராலயம் ராகவேந்திர சுவாமி விருந்தாவனத்துக்கு போய் சுவாமி தரிசனம் செய்து வந்தது செய்ததுண்டு நான் அப்படி ஒரு தடவை போன போது அங்கிருந்து வாங்கி வந்த செம்புவலை ராகவேந்திர சுவாமிகளின் உருவம் படைத்தது என் வலதுகையில் எப்பொழுதும் போட்டிருப்பேன் இது இப்பொழுதும் என் வலது கையில் உள்ளது மேலும் என் இரவு என் இரண்டு மகன்களின் கையிலும் இந்த மாதிரி செம்புவளை போட்டிருக்கேன் முதல் முதலில் இதை சாதாரணமாகத்தான் போட்டிருந்தேன் ஆனால் அந்த வளையத்துக்கு தெய்வீக சக்தி ஒன்று நான் பல தடவை அனுபவத்தில் உணர்ந்தேன் அதில் ஒரு சம்பவம் தான் இங்கே எழுதுகிறேன் இதை நான் ஏன் விவரமாக எழுதுகிறேன் என்றால் இந்த மாதிரி தெய்வீக உருவத்துக்கு பல சக்தி உண்டு என்று எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நான் வெளியில் சொல்ல முடியாத முடியாத ஒரு தப்பு செய்வதாக இருந்தேன் சின்ன தப்பு அத தப்பு செய்தவர்க்காக என் வளையர் வலது கையை நீட்டபோது அதில் போட்டிருந்த ராகவேந்திர சுவாமி உருவம் பதித்த வளையல் சுக்கு நூறாக உடைந்து கீழே விழுந்தது என் கையில் இருந்த கை எந்த இடத்திலும் படவில்லை இடிக்கவும் இல்லை மேலும் செம்பிலான லோகத்திலான வளையம் எப்படி தானாக உடைய முடியும் இது என்னை சிந்திக்க வைத்தது நான் செய்ய நினைத்த காரியம் செய்யக்கூடாது என்று ராகவேந்திர சுவாமி எனக்கு கட்டளையாக கட்டளையிட்டதாக நான் உணர்ந்தேன் மேற்கொண்டு அந்த தப்பை நான் செய்யவில்லை என்று சொல்லவும் வேண்டுமா அந்த நாளிலிருந்து நான் ஒரு தப்பும் தெரிந்து செய்யவில்லை இது ராகவேந்திர சுவாமி எனக்கு போட்ட கட்டளையாக நான் உணர்ந்தேன் இது எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் ஒரு பாடமாக உங்களுக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும் ராகவேந்திர சுவாமியே நமோ நமஹ